சொல்லு திரு படிக்கலாம் பகவத் பூஜ்யபாதா சுஷ்க தர்க்க படூணமோன் ஆகூர் மாத்தியமிக்கான் பிராந்தான் அஜிந்தியே அஸ்மின் சதாத்மனே இங்கே சூன்யவாதிகளை சங்கராச்சாரியார் நிந்தனை செய்வது வஞ்ச புகழ்ச்சி அணியில் புத்திசாலிகள்ங்கிறார் இதில் வறட்டு வேதாந்தத்தில் புத்திசாலிகள் வரட்டு வேதாந்தத்தில் வரட்டு தர்க்கத்தில் வரட்டு தர்க்கத்தில் புத்திசாலிகள் நாமளும் தர்க்கத்தை பயன்படுத்துகிறோம் எங்கேன்னு சொன்னால் புத்தியை தீட்டுறதுக்கு பயன்படுத்துகிறோம் தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம் புத்திய கூர்மையை இவங்கன்னா அதை மட்டுமே பயன்படுத்துகிறாங்க அதில் மட்டுமே மூழ்கி இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க பிறகு இவர்கள் எதில் குழம்பி இருக்கிறார்கள்னு சொன்னால் சத்பிரம்ம விஷயத்தில் குழம்பி இருக்கிறார்கள் அதுக்கு லட்சணத்தை சொல்கிறார் இந்த சத்பிரம்மமானது தர்க்கத்திற்கு அப்பாற்பட்டது சிந்தனைக்கு அப்பாற்பட்டது உண்மையா இருக்கிறது சத்த அசத்து சொல்றாங்க அப்பாற்பட்டதுங்கிறோம் இவங்க என்ன பண்றாங்க அதுக்குள்ள கொண்டு வர்றாங்க தர்க்கத்திற்கும் அப்பாற்பட்டதுங்கிறோம் தர்கத்துகளையும் கொண்டு வர்றாங்க தர்க்கத்திற்கும் சிந்தனைக்கும் அப்பாற்பட்ட சத்பிரமணிடத்தில் இவர்கள் குழம்பியிருக்கிறார்கள் ஆக்சுவலாக பிரம்மனை வந்து சிந்திக்க முடியாது எப்படி சிந்திக்கிறோம்னா சிந்திக்க முடியாதுன்னு சிந்தித்து புரிஞ்சுக்கிறோம் இதை உண்மையிலே சிந்தனைக்கு அப்பாற்பட்டதுங்கிற புத்தி வந்துடும் நம்மளுக்கு புத்தியிலேருந்து சிந்திக்கிறேன் எப்படி சிந்திக்கிறோம்னா சிந்திச்சு ஃபைனல் ரிசல்ட் எப்படி கிடைக்கும்னா இதுக்கு புத்திக்கு அப்பாற்பட்டதாக தான் இருக்குது அது நானாக இருக்கேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் அது நானாக இருக்கேங்கிறதும் புரியும் சிந்தனைக்கும் புத்திக்கும் அப்பாற்பட்டது அதே மாதிரி தர்க்கம் தர்க்கத்துக்கெல்லாம் இதிலெல்லாம் எடுபட நம்மளுக்கு இது வந்து வேதந்தான் பிரமாணம் வேதாந்தம் தான் உபனிஷத்துத்தம் பிரமாணம் இவர்கள் என்ன பண்ணுறாங்க சிந்தனைக்கு அப்பாற்பட்டதை சிந்தனைக்கு உட்பட்டதாக நினைத்து குழம்பி இருக்கிறார்கள் அப்படிங்கிறார் சதேவ சோமியன்னா அவங்க அசதேவங்கிறாங்க அசத்திலேருந்தே வந்துச்சு அப்படிங்கிறாங்க நம்ம சத்துலேருந்து வந்துச்சுன்னு சொல்கிறோம் இந்த ஒரு உபனிஷத்தில் வரோம் இந்த பிரம்மனை பற்றி சொல்லும்போது இந்த கண்ணுக்கு கண்ணாக இருக்குது காதுக்கு காதாக இருக்குது அப்படின்னு சொல்லி வரும் அறிவுக்கு அறிவாக இருக்குதுன்னு சொல்லுவோம் அப்போ அதை சிந்திக்க முடியாது கண் நம்ம கண்ணை நம்மளால் பார்க்கவே முடியாது என்றைக்குமே பார்க்க முடியாது இது புரியுதா புரியலையா கண்ணில் எல்லாத்தையும் பார்க்குறோம் இந்த கண்ணை என்னைக்காவது நீங்கள் பார்க்க முடியுமா பிம்பத்தை பார்க்கலாம் கண்ணாடியில் பிம்பத்தை பார்க்கலாம் அப்போ இந்த கண்ணால் எல்லாத்தையும் பார்க்குற கண்ணால் அந்த கண்ணை பார்க்கவே நான் முடியாது அப்படிங்கிற எனக்கு புரியுதா புரியலையா இவ்வளவு எல்லாத்தையும் சிந்திக்கிற இந்த சிந்தனைக்கு ஆதாரமாக இருக்கிறதே அதுதான் அதை சிந்திக்க முடியாது அதை சிந்திக்க முடியாது எப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற முடியும் வேதாந்தத்தில் அப்படிதான் புரிஞ்சுக்கிறோம் அதை என்ன பண்ணுறாங்க இவங்க அதுக்குள்ளே கொண்டு வர்றாங்க புத்திக்குள்ளே கொண்டு வர்றாங்க அதில் குழம்பி இருக்கிறார்கள் அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம் இவங்க என்னன்னா ஒன்று வரட்டு தர்க்கத்தில் புத்திசாலிகள்னு சொல்லி திட்டாரு பிறகு சத்பிரமனிடத்தில் குழம்பி இருக்கிறாங்கன்னு சொல்கிறார் அந்த சத்பிரமணத்துக்கு லட்சணம் சொல்கிறார் சிந்தனைக்கும் தர்க்கத்திற்கும் அப்பாற்பட்ட சத்பிரமணிடத்தில் இவங்க அசத்துங்கிறாங்க அதை பிரம்மனை தர்க்கத்துக்கு உட்பட்டதுங்கிறாங்க அறிவுனாலதான் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறாங்க அதில் குழம்பி இருக்கிறார்கள் சொல்றாரு சுலோகத்துக்கு பார்க்கலாம் இது யார் சொல்றா சங்கராச்சாரியார் சொல்லியிருக்கிறார் பகவத் பூஜ்ய பாதாச்சு தர்க்க படூணமோன் சுஷ்க தர்க்க படூன் அமுன் அந்த முதல் வரியில் ரெண்டாவது வார்த்தை சுஷ்கன்னா வரட்டுன்னு அர்த்தம் தர்க்கம்னா தர்க்கத்தில் வரட்டு தர்க்கத்தில் படூன் அமுன் அமுன்னால் இவர்கள் இந்த சூன்யவாதிகள் படூன் மிக புத்திசாலிகள்ங்கிறார் இந்த வரட்டு தர்க்கத்தில் இந்த சூன்யவாதிகள் மிக புத்திசாலிகள் முதல் வரி ரெண்டாவது வார்த்தை பிறகு கீழ ஆகுர் மாத்தியமிகான் இருக்கு ஆகு மாத்தியமிகான் பிரிச்சம்னா இந்த மாத்தியமிக்க சூன்யவாதிக்கு இன்னொரு பெயர் இல்லை என்று சொல்பவர்கள் அவர்களுக்கு மாத்தியமிக்க பேர் இந்த சூன்யவாதிகள் அடுத்த வார்த்தை ரெண்டாவது வரியில் கடைசியில் அஸ்மின் அசிந்தியே அஸ்மின் அசிந்தியே அஸ்மின் அஸ்மின்னா இந்த தர்க்கத்திற்கும் அசிந்தியே சிந்தனைக்கும் அப்பாற்பட்ட அசிந்தியே அஸ்மின்னா இந்த தர்க்கத்திற்கும் சிந்தனைக்கும் அப்பாற்பட்ட சதாத்மனி சத் ஆத்மனி சத்தான ஆத்ம விஷயத்தில் சத்தான ஆத்ம விஷயத்தில் பிராந்தான் ரெண்டாவது அந்த ரெண்டாவது வார்த்தை பிராந்தான் குழம்பியவர்கள் என்று முதல் வரி முதல் வார்த்தை பூஜ்ய பகவத் பூஜ்யன்றிருக்கு பூஜ்ய வணங்கத்தக்க பாதாச்ச பாதங்களை உடைய பகவத் ச பகவத் பாதராகிய சங்கராச்சாரியாரும் ரெண்டாவது வரி முதல் வார்த்தை எடுக்கணும் ஆகு கூறுகின்றார் வரட்டு தர்க்கத்தில் இந்த சூன்யவாதிகள் மிக புத்திசாலிகள் இந்த சூன்யவாதிகள் இந்த தர்க்கத்திற்கும் சிந்தனைக்கும் அப்பாற்பட்ட சத்தான ஆத்ம விஷயத்தில் குழம்பியவர்கள் என்று வணங்கத்தக்க பாதங்களை உடைய பகவத் பாதராகிய சங்கராச்சாரியாரும் கூறுகின்றார் இந்த ஸ்லோகத்தில் என்ன பண்ணியிருக்காரு சங்கராச்சாரியருடைய நிந்தனை சொல்லியிருக்கார் எப்படி நிந்திக்கிறாரு புத்திசாலிகள் நிந்திக்கிறார் எதில் புத்திசாலிகள் வரட்டு தர்க்கத்தில் புத்திசாலிகள் பிறகு குழம்பி இருக்காங்க எப்படி குழம்பி இருக்காங்க ஆத்ம விஷயத்தில் குழம்பியிருக்காங்க அந்த ஆத்மா எப்படிப்பட்ட ஆத்மா சிந்தனைக்கும் தர்க்கத்திற்கும் அப்பாற்பட்ட சத்பிரமன் சத்தான ஆத்மா இதெல்லாம் எங்கே கூறியிருக்கிறாருன்னா அவருடைய பாசியங்களை நிறைய இடத்துல கூறியிருக்கிறாருன்னு சொல்லி இங்கே எடுத்து காட்டுறாரு அடுத்தது சங்கராச்சாரியாருடைய சிஷியர் முதல்ல சங்கராச்சாரிய தாத்தா குரு குருவுடைய குரு அவர் வந்து கௌடபதாச்சாரியார் பிறகு சங்கராச்சாரியார் இப்போ அவருடைய சிஷியர் சுரேசராச்சாரியர் நைஷ்கர்மிய சித்தியில் சொல்லியிருக்கார் அதை எடுத்து கோட் பண்ற முப்பத்தி ஒன்னாவது படிக்கலாம் அநாத்ருத்தியம் மௌக்கியார்த்து இமே பௌத்தாஸ்த அணுமான அனதி மௌக்கியஸ்தம அனுமான இங்கு சுரேசாராச்சாரியர் நைஷ்கர்மியசித்திரியில் சொன்னதை சொல்கிறார் அங்கே முப்பத்தி மூணாவது அத்தியாயம் முப்பத்தி நாலாவது அவர் சொன்னது அதை இங்கே அப்படியே கோட் பண்ணுறார் பௌத்தர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொல்கிறாரு அவர்களின் இலை என்னன்னு சொல்கிறார் பௌத்தர்கள் அறியாமையுடன் கூடியவர்கள் மூர்க்கத்தனம் உடையவர்கள் அவர்களுக்கு மூர்க்கத்தனம் இருக்குது அனுமானம் என்ற ஒரே பிரமாணம் அவங்களுக்கு பிரமாணம் ஒரே கண்ணுடைய ஒத்த கண்ணுன்னு சொல்ல அப்படி ஒரே கண்ணை உடையவர்கள் வேறு எந்த பிரமாணத்தையும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நேர கண்ணில் பார்க்கறத கூட ஒத்துக்கிற மாட்டாங்க அவங்க அனுமானத்தையும் ஒத்துக்குருவாங்க குறிப்பாக வேதத்தை அவங்க ஏற்றுக்கிறதே இல்லை ஆத்மாவே இல்லை என்று சொல்பவர்கள் நாம் வந்து ஆறு பிரமாணத்தை ஏற்றுக்கிருவோம் மொத்தம் முக்கியம் மூணு பிரமாணம் நேர கண்ணில் பார்க்குறது அனுமானம் பண்ணி சொல்கிறது பிறகு வேதப்பிரமாணம் இவங்க நேர பார்க்குறத ஒத்துக்கிற மாட்டாங்க நேர பார்க்குற கூட ஒத்துக்கிற மாட்டாங்க வேதத்தையும் ஒத்துக்கிற மாட்டாங்க எதாக இருந்தாலும் அனுமானம் பண்ணணும் அனுமானத்தில் ஒத்துக்கிறவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரே கண்ணை உடையவர்கள்ங்கிறார் நம்மளுக்கு வேத வாக்கு வேதம் என்ன சொல்லியிருக்கோ அதுதான் அதை மாற்றுறதுக்கு யாருக்குமே ரைட்டு கிடையாது சுருதியை மட்டும் யார் மாற்றுறக்கு அதிகாரம் கிடையாது இப்போ ஸ்மிருதி மாற்றலாம் காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வேதத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு மாற்றலாம் ஆனால் வேதத்தை அதில் யாருக்கும் ஒரு வரியை கூட மாற்றுறது பெரியமாக கிடையாது இன்றைக்கு வரைக்கும் அப்படியே தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்குது அதுதான் நம்மளுக்கு இவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது நேராக கண்ணில் பார்க்குறதே ஒத்துக்கிறது இல்லை இந்த அனுமானத்தை வச்சு நம்மளே இந்த அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம் எனக்கு கண் இருக்குங்கிறது அனுமானம் பண்ணித்தான் நான் பண்ணிக்கிறேன் ஆனால் பார்க்கறத நம்ம ஒத்துக்குருவோம் கண் பார்வை இருக்குங்கிறது அனுமானம்தான் எனக்கு பார்க்குறேன் இந்த மாதிரி தெரியுது அப்படின்லாம் சொல்லி அனுமானம் பண்ணி இருக்குது அப்படின்னு ஒத்துக்குருவோம் அது ஒரு சூட்சமான விஷயம் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிரத்யட்சமாக பார்க்குறதவே அதெல்லாம் இல்லை அனுமானம் பண்ணித்தான் ஒத்துக்கிற முடியும்னு சொல்லி அதை நிரூபணம் பண்ணிடுவாங்க பார்த்தா கரெக்டாக இருக்கும் அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா அந்த ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு பண்ணக்கூடாது அவங்களுக்கு அனுமானம் ஒன்று தான் பிரம்மாணம் சில பேர் பார்த்தீங்கன்னா கண்ணில் பார்க்கறதவே பொய்ன்னு சொல்லி ஒத்துக்கிற வச்சுருவாங்க ஒரு இது கூட இருக்குது ஒரு கதை கூட உண்டு ஒருத்தர் வந்து என்ன பண்ணாராம் சந்தையில் போய் இந்த கோயில்களுக்குலாம் பழி கொடுப்பாங்கல்ல ஆடுகள் அப்படி ஒரு வாங்குறக்கு ஒரு பூஜை பண்ணுறவர் ஒரு பூசாரி அந்த கிராமத்து பூசாரி ஒரு ஆடு வாங்குறதுக்கு போனாராம் கிட வாங்கி ஆடு வாங்கிட்டு சந்தையிலேயே வாங்கியிருக்காரு நல்லா பெருசாக வாங்கியிருக்காரு அஞ்சு திருடங்க பார்த்துருக்காங்க இவர் காட்டு வழி தான் போகணும் தனியாக ஒத்தையில் போவார் இதை அடித்து பிடிங்கிடலான்னு முடிவு பண்ணாங்கிடான் அந்த ஆட்டை அது ஒருத்தங்க அடிக்கலாம் வேணாம் அவரே கொடுத்துட்டு போகிற மாதிரி வழி பண்ணிடுவோம்னாண்ணா எப்படிறான் நான் அவர் வழி சொல்கிறேவான்னு சொல்லி அங்கங்கே நின்னுக்கங்கன்ட்டு அஞ்சு பேர் நிற்க வச்சுட்டானா அஞ்சு பேரை வரிசையாக நிற்க வச்சுட்டு இவர் பிடிச்சிட்டு போயிருக்காரு காட்டு உள்ளே போகணுன்னு என்னங்க சாமி நாயை பிடிச்சிட்டு போகிறீங்கன்னு இருக்கான் இவர் பிடிச்சிட்டு போகிறது ஆட்டை நாயை பிடிச்சிட்டு போகிறீங்கன்னா இல்லையே நம்ம ஆடுல என்ன சாமி என்ன கோயிலுக்கு போகிறவங்க நாயை பிடிச்சிட்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு இருக்கான் இல்லையே ஆடு என்ன நாயை பிடிச்சிட்டு போயிட்டு ஆடுங்கிறீங்க இவர் போயிட்டார் அடுத்துக்கு இன்னொரு தந்திருக்கான் நாயை ஆடு வந்து கத்திருக்கு என்ன சாமி நாய் கொலைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கான் நாய் குலைக்குது நாயை பிடிச்சிட்டு போயிருந்தேன் அடுத்தவங்க சொல்லியிருக்கான் ரெண்டாவது பார்க்குறாரு பார்க்குறாரு ஆடு இவை நாயுங்கிறான் இவர் கண்ணு முன்னாடி தெரிகிறது ஆடு தான் ரெண்டாவது ஆள் என்ன பண்ணிட்டான் நாயின்றான் அது நாய் குலைச்சின்னு வேறு சொல்கிறான் இவர் கத்திக்கிட்டு இருக்கு நாய் இந்த ஆடு கத்துது மூணாவது வருத்தம் பார்த்தோன்னு அவன் இதே வார்த்தையே சொல்கிறான் என்ன சாமி இன்றைக்கி என்ன நாய் என்றைக்குமே இப்படி பிடிச்சிப்போம்னு யார் நாய் எங்கே வாங்கினீங்க நல்ல நாயாக இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த கலரை வேற சொல்கிறான் இவர் திரும்பி பார்க்குறாரு எல்லாருக்கு ஆனால் ஆடாக இருக்கேன் நாலாவதால் அதையாக சொல்கிறான் அஞ்சாவதால் அப்படியே சொல்கிறான் அஞ்சாவது ஆள் சொன்னவனே நம்ம கண்ணில் பார்க்கறது பொய்யே ஏதோ பேயோ பிசாசோ நம்மகிட்ட வந்துட்டு போல் சொல்லி புட்டுப்பிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாரு இவன் கொண்டு போயிடுறான் அப்போ அஞ்சு பேர் இந்த சொல்லுவாங்க அஞ்சு இந்திரியங்கள் பார்க்குறது கூட பொய்யுதான் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இந்த அஞ்சு இந்திரியங்களே ஏமாற்றியதுதான் நம்ம உலகத்தில் இவனை வந்து இந்த அஞ்சு இந்திரியங்கள் பார்த்து உண்மைன்னு சொன்னால் கூட அந்த என்ன பண்ணிட்டான் இந்த அஞ்சு இந்திரியங்கள்ங்கிறது அஞ்சு திருடைங்கிறது அஞ்சு இந்திரியங்கள்னு சொல்லுவாங்க கண்ணில் பார்த்ததவே போயின்ட்டு ஓடிட்டானில்ல அப்படித்தான் இந்த பௌத்தர்கள் ஒத்துக்கிற மாட்டாங்க கண்ணில் பார்க்குறதுலாம் அப்படி சொல்லி ரொம்ப வச்சுருவாங்க அவங்க அவங்களோட வாதமெல்லாம் அப்படி இருக்கும் அவங்களுக்கு ஒரே ஒரு பிரமாணம் ஒத்தக்கண்ணர்கள் சொல்லுவாங்க அனுமானம் பண்ணி ஒத்துக்கிற வைக்கணும் வேதம் சொல்லியிருக்கு அது சொல்லியிருக்கு இதெல்லாம் ஒன்று அவங்க ஆர்குமெண்டெல்லாம் பார்த்தா கரெக்டாக இருக்கும் அதனால் சொல்கிறார் அறியாமையுடன் கூடியவர்கள் அது மட்டும் இல்லை மூர்க்கத்தனம் உடையவர்கள்ங்கிறார் இப்போ ஒருத்தருக்கு முட்டாளர் தான் தப்பு இல்லை அந்த முட்டாள்தனம் திணிக்க பார்ப்பான் நீங்கள் வேத கருத்து இன்னைக்கு வரைக்கும் கால வரையறையத்து தொடர்ச்சியாக இருக்குது இப்போ எத்தனைய நாடுகளில் ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் வந்திருக்கு ஒரு சித்தாந்தம் வருது எவ்வளோ நாள் நினச்சிருக்கு கொஞ்ச நாள் அழிஞ்சு போயிடுது வந்து மாற்றிடுறான் அது மட்டும் அந்த சித்தாந்தத்தை புகுத்துறதுக்கு எத்தனை பேரை சுட்டு கொண்டு தெரியுமா லட்சக்கணக்கான பேரை சுட்டு கொண்டு இருக்காங்க சுற்று இல்லாட்டி வெட்டி கொன்றுரு அறிவுபூர்வமாக சிந்திக்க வைக்கணும் இவங்களும் முட்டாள மூடர்கள் அப்படியே மூர்க்கத்தனமாக இருப்பாங்க முட்டாளாக இருந்தால் பரவாயில்ல மூர்க்கத்தனமாக இருக்கான்னு சொல்லுவாங்க அது ரெண்டும் இருக்கு அவங்ககிட்ட சில பேர் அப்படித்தான் சில மதவாதிகள் கூட அப்படித்தானே என்னுடையதை ஏற்றுக்கா இல்லாட்டி உன்னை அழிச்சிருவேன் சங்கராச்சாரியர் என்ன பண்ணார் எழுபத்தி ரெண்டு பிரிவுகள் வாதம் பண்ணி அறிவுனால் சக்ஸஸ் பண்ணார் அவங்க மனப்பூர்வம் ஒத்துக்கிற வச்சார் சங்கராச்சாரியர் யாரையும் வந்து ஒரு விதண்டா வாதமோ அப்படியெல்லாம் பண்ணலை இவங்க அப்படி இல்லை ஒன்றும் முட்டாள்தனமாகவும் இருக்குது அதில் மூர்க்கத்தனம் வேற இருக்குங்கிறாங்க இது ரெண்டும் கூடாது சங்கராச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா சுரேஸ்வராச்சாரியர்லாம் ஒரு கிரகஸ்தர் கேள்வி பண்ணுவார் அவரை சுரேஸ்வராஜ் சிஷியர் கில்லற சிஷ்யர் அதான் சிறுங்கேரி பீடம் அங்கே போய் வாதம் பண்ணி அப்புறம் மனைவியை வாதம் பண்ணி அவர் சன்னியாசியாக கூப்பிட்டு போயிடுவார் அவர் அப்படி செய்பார் அவர் இன்னொருத்தர் ஒரு கர்மகாண்டி அவர் என்ன பண்ணுவார்னால் எல்லா பௌத்த மதத்தெல்லாம் வெற்றி வெற்றி செய்துட்டு பௌத்த மதமெல்லாம் தப்புன்னு சொல்லி நிரூபணம் பண்ணுவார் ஆனால் அவர் கர்மகாண்டம் மட்டும்தான் ஒன்று ஞானகாண்டத்தை ஒத்துக்கிற மாட்டார் அவர் என்ன பண்ணுவார் அந்த பௌத்த மத துறவிகளை அவர் போட்டியில் வச்சு அவங்க வந்து அவங்களா கழு ஏறி செத்து போயிடுவாங்க என்ன இருந்தாலும் அவங்ககிட்ட படிச்சிருக்கார் குரு அப்படி பண்ணிட்டோம்னு சொல்லி கும்மியை போட்டு அதுக்குள்ளே வந்து குமரி அவர் பேர் என்னமோ பேர் மண்டலேஸ்வரர்ல அவர் தான் குமரலப்பட்ட குமரலப்பட்டர் அவர் தான் என்ன பண்ணுறாருனா உமிக்குள்ளே போட்டு வச்சு நெருப்பு வச்சுட்டு கொஞ்சமாக அவர் அவராசித்திரம் எப்படி இறக்கும்பொழுது நீ அவரை போய் ஜெயிங்கன்னு சொல்கிறாங்க அவரை போய் கர்ம அவரை பண்ணியாச்சுன்னா பௌத்த மதம் க்ளோஸ் ஆகிறான் அவர் பௌத்த ஏற்கனவே அறிபூர்வமாக நீக்கிட்டார் அவரை போய் வாதம் பண்ணுறார் அந்த அவர் அவங்க இருக்கும்போது வாதம் பண்ணி ஜெயிச்சு அவர் தான் சொல்கிறார் போய் பாருங்கள் அவரை போய் நீங்கள் ஜெயிங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு மனப்பூர்வமாக ஒத்துக்குறாங்க அவங்க எல்லாம் பண்ணி அவ்வளோவையும் பண்ணி அவர் வந்து எதையுமே நம்ம இந்து மத பிரிவுகளை வந்து தப்புன்னு சொல்கிற ஒரு படியும் பார் ஒரு ஸ்டெப்பும் பார் தப்புன்னு சொல்கிறது இல்லை அதுவே முடிவில்லைன்னு சொல்லுவாங்க இவங்களென்னா அது தப்பு ஒன்று முட்டாள்தனம் வேறு இல்லாட்டி அதை க்ளோஸ் பண்ணிடு மூர்க்கத்தனம் இருக்குது அப்படிங்கிறார் சித்தாந்தமும் நிறையா சித்தாந்தம் நம்ம நாட்டில் அழிவுகளுக்கு காரணமே அது அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை உருவாக்குறதுக்கு எத்தனையோ லட்சப்பு லட்சம் சுட்டு கொண்டு ஏ இஸ்லாமிய மதத்துலேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் அது ஒரு படமே எடுத்திருக்காங்க அது மதம் தோணணும் சினிமா படம் அவங்களுடைய சம்மதத்தோடு எடுத்திருக்காங்க அவ்வளோ மாதிரி வெட்டி கொள்ளுவோம் ஏற்றுக்கிறையா இல்லை அடி கொள்ளணும் அவ்வளோதான் இங்கே அப்படி அறிவும் இல்லை அதை தெளிவான அறிவு இல்லை மூர்க்கத்தனம் இருக்குங்கிறார் இதெல்லாம் அந்த காலத்திலேயே பாருங்கள் எப்படி சொல்லி வந்திருக்காரு இப்போ உள்ளதெல்லாம் இதெல்லாம் எத்தனை ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி வந்த விஷயங்கள் ஆனால் அப்போயே சொல்லியிருக்காங்க இப்போ இப்போ இப்போயே நடந்துக்கிட்டு இருக்குது அதுகள்லாம் இப்படி முட்டாளாகவும் இருக்கிறார்கள் அறிவில்லாமலும் இருக்கிறார்கள் மூடர்களாக மூர்க்கத்தனத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறார் இவங்களுக்கு வந்து அதனால் என்ன பண்ணுறாங்க ஆத்மாவே இல்லை அதாவது கடவுள் மறுப்பு கொள்கை கூட அப்படித்தான் பார்த்தீங்கன்னா தனது கொள்கையை ஏற்றுக்கிறணும் இல்லாட்டி அந்த ஏற்றுக்கிட்ட தொண்டர்கள் எப்படி பண்ணுறாங்க அதை அப்படியே உட்கார்ந்தவொடனே அவங்க மேலே ஒரு ஆர்வம் ஒரு சிரத்தை நம்பிக்கை வந்து அதிலே மூழ்கிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு இங்கே கண்டனை என்ன பண்ணுறாரு ஒன்று அறிவில் முருக்கத்தனை இருக்குது இவங்களுக்கு இவர்கள் ஒரே ஒரு கண்ணுடையவர்கள் பிரக்ஷத்தை பிரமாணத்தை கூட ஏற்றுக்கிறதில்ல தர்க்கத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இவங்க வாதம் பண்ணுறாங்க அப்படிங்கிறார் சில பேர் வந்து எதில் நம்பிக்கை இருக்கோ அதை வச்சு அவங்களுடைய தத்துவமே இருக்கும் இந்த ஷார்வாக மதம்னு ஒரு மதம் இருக்குது அந்த மதம் எப்படின்னா கண்ணால் காண்பதே உண்மை மற்ற எதுவும் உண்மை கிடையாது அவங்களுக்கு நீ இருக்கிற வரைக்கும் எவ்வளோ அனுபவிக்க நான் வந்து ஜாலியாக இருந்துகிட்டு போயிடும் அது சார்பாக மதம்னு உள்ளது அவங்களுக்கு தர்மாதரமெல்லாம் கணக்கே கிடையாது இப்படி ஒரு மதம் இருக்குது அவங்களுக்கு பிரம்மாணம் க பிரத்யக்ஷந்தான் அதிலே நிறைய குழப்பம் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா எதில் நம்பிக்கை சிரத்த இருக்கோ அதில் தான் நம்மளுக்கு பதினேழாவது சிரத்த சிரத்தாத்திரைய விபாக யோகம்னு இருக்குது சில பேர் பாருங்கள் அந்த மாந்திரிகத்தில் நம்பிக்கை வச்சு அதில் மூழ்கிட்டு போயிருவோம் சில பேர் சாமியார் அங்க போயி சேர்ந்து அதிலேயே தான் அதில் தான் நம்பிக்கை இருக்கும் ஜோஷிகத்தில் சில பேருக்கு நம்பிக்கை சில பேருக்கு பூஜை ஹோமம் அதில் நம்பிக்கை எதில் அவனுக்கு நம்பிக்கை இருக்குது அந்த தத்துவம் வந்து அவனுக்கு மெயினாக இருக்குது வேறு தத்துவமும் நான் வராது இவனுடையது என்னென்னா அனுமானத்தில் நம்பிக்கை அது மட்டும் இல்லை மூர்க்கத்தனமாகவும் இருக்கான் முட்டாள்தனமாகவும் இருக்கான் மூர்க்கத்தனமாகவும் இருக்கான்னு சொல்லி இவர் சங்கர் இவர் வந்து கண்டனம் பண்ணுறாரு சுரேஸ்வராச்சாரியார் அது முப்பத்தி ஒன்றாவது ஸ்லோகம் ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்க்கறலாம் ரொம்ப சிம்பிளான ஸ்லோகம்தான் அனாத்ருத்திய துருதி மௌக்கியாத் இமே பௌத்தாஸ் தமஸ்வினக தமஸ்வினக கடைசி வார்த்தை தமஸ்வினகன்னா அறியாமையுடன் கூடிய முதல் வார்த்தை முதல் வரியில் கடைசி வார்த்தை அனுமான அனுமானங்கிறது எப்படின்னா ரெண்டாவது வரியில் ரெண்டாவது வார்த்தை அனுமான ஏக சக்ஷக ரெண்டாவது வரி கடைசி வார்த்தையை எடுத்துங்க முதல் வரியில் கடைசி வார்த்தை அறியாமையுடன் கூடிய நான் அப்படித்தான் அர்த்தம் பார்க்கணும் அனுமானம் என்ற அனுமானக ஏக சச்சுக ஏக சக்க்சுஷக அனுமானம் என்ற ஒரே கண்ணு தான் அவங்களுக்கு ஒரே பார்வை தான் வேறு பார்வையெல்லாம் கிடையாது இந்த ஒத்தக்க ஒத்த கண்ணுன்னு சொல்லுவோம்ல அதே தான் அனுமானத்தில் கரெக்டாக இருக்கா அப்போ தான் நான் ஏற்றுக்குருவேன் நேராக பார்த்தாலும் ஒத்துக்கிற மாட்டேன் வேதாஞ்சாலும் ஒத்துக்கிற மாட்டேன் அறியாமையுடன் கூடியே, அனுமானம் என்ற ஒரே கண்ணை உடைய முதல்வரில் ரெண்டாவது வார்த்தை இமே பௌத்தாக இமே பௌத்தாக இந்த பௌத்தர்கள் மௌர்க்கியாத் அதாவது அனாத்ருத்திய சுருதி மௌர்க்கியாத் இருக்கு மௌர்கியாத்னா தனது மூர்க்கத்தனத்தால் சுருதி வேதத்தை அனா திருப்திய ஏற்றுக்கொள்ளாமல் மதிக்காமல் அதை மதிக்கிறது இல்லை அவங்க மதிக்காமல் அபேரி அபேத்திரே நிராத்மத்துவம் நிராத்மத்துவம்னா ஆத்மத்துவம்னா ஆத்மா நிராத்மத்துவம்னா ஆத்மாவே இல்லை என்று ஆபேத்திரே ரெண்டாவது வரி முதல் வார்த்தை பேசுகிறார்கள் இந்த பௌத்தர்கள் தனது மூர்க்கத்தனத்தால் வேதத்தை ஏற்றுக்கொள்ளாமல் வேதத்தை மதிக்காமல் ஆத்மாவே இல்லை என்று பேசுகிறார்கள் இவர்களுக்கு ரெண்டு அடைமலை கொடுக்கிறார் பௌத்தர்களுக்கு அறியாமையுடன் கூடியவர்கள் அனுமானம் என்ற ஒரே கண்ணை உடையவர்கள் இந்த பௌத்தர்கள் தனது மூர்க்கத்தனத்தால் மூர்க்கத்தனம் உடையவர்கள் வேதத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஆத்மாவே இல்லை என்று பேசுகிறார்கள் இது முப்பத்தி ஒன்றாவது கருத்து இருபத்தி ஏழுலிருந்து முப்பத்தி வரைக்கும் சூன்யவாதத்தை கண்டனம் செய்கிறார் அசத்திலிருந்து இவை அனைத்தும் தோன்றியது இல்லாமையிலிருந்து தோன்றியது சூன்யவாதிகள் ஒண்ணுமே இல்ல நாஷ்டியர் கடவுள் வந்தது இல்லை அதுவா வந்துச்சு அதுவா வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கறது பிரச்சனையே அது மாதிரி இல்லாமையிலிருந்து தோன்றியது அப்படின்னா எப்படி சொல்ல முடியும் அதனால என்ன பண்றார் முதல்ல கண்டனம் பண்றார் பிறகு முப்பத்தி ரெண்டுலேருந்து என்ன அறிவுபூர்வமாக நீக்குவார் இப்போ கண்டனம் பண்ணுறாரு அடுத்து அந்த கருத்து எப்படி தப்புங்கிறத அவங்க வழியிலேயே போய் நிறுவனம் பண்ணுவார் இருபத்தி ஏழில் என்ன சொன்னார் இந்திரியங்களுக்குள் மூழ்கிய நீருக்குள் மூழ்கிய இந்திரியங்களைப் போல் புத்தியில் தெளிவில்லாமல் இருக்காங்கன்னு சொன்னார் பிறகு கெளடவ பாதாச்சாரியருடைய நிந்தனையை சொன்னார் அஸ்பர்ஷ யோகம் இது கடினமானது அதனால் அவங்க பயம் பயத்தை அடைந்து இந்த பிரம்மத்தில் வராமல் இருக்காங்கன்னார் பிறகு சங்கராச்சாரியர் புத்திசாலிகள்னார் குழம்பியவர்கள்னர் வரட்டு வேதா வரட்டு தர்க்கத்தில் புத்திசாலிகள்னர் சுரேஸ்வராச்சாரியர் என்ன சொன்னார் அறியாமை உடையவர்கள் மூர்க்கத்தனம் உடையவர்கள் வேதத்தை ஒத்துக்கொள்வதில்லை அவர்களுக்கு ஒரே பிரமாணம் அனுமானம் அதனால் ஆத்மா இல்லை என்று சொல்கிறார்கள் சொல்லி இந்த இருபத்தி ஏழிலிருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் பௌத்த மத கண்டனம் அடுத்து அந்த மதத்தை அந்த கருத்தை புத்திபூர்வமாக அவர்கள் வழியிலேயே சென்று அது தவறு என்று நிரூபிக்க போகிறார் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் சுலோகம் எப்படி இருக்குன்னா புத்திக்கு வேலை கொடுக்குற வேலைலாம் நம்ம புத்தியை தீட்டுறதுக்காக மற்ற கருத்துக்கள்லாம் எப்படி தப்பு நிரூபணம் பண்ணுறார் அப்படிங்கிறது பிறகு திருப்பி வரப்போகுது இந்த பஞ்சபூதத்தில் இந்த ஆகாச பற்றிய ஆகாச தத்துவம் ரொம்ப விரிவாக விளக்க போகிறார் அது ரொம்ப ஒரு அருமையாக இருக்கும் அந்த விளக்கமெல்லாம் அடுத்து முப்பத்தி ஸ்லோகம் படிக்கலாம் वासदात्मतां சோம் வாசாதூ துக்கூசி சத்யோகம் வாசதாத்மதாம் நூ தத்யுக்தம் உபயம் பதக இந்த முப்பத்தி ரெண்டாம் நாற்பது வரைக்கும் சூன்யவாதம் தவறு என்பதை புத்திபூர்வமாக அறிவுபூர்வமாக நிலைநாட்டுறார் எப்படி நிலைநாட்டுறார்னா அந்த தர்க்கத்தின் வழியிலேயே அவர் வழியிலேயே போய்த்து நிலைநாட்டுறார் நம்மளுக்கு சுருதியே போதும் வேதமே போதும் ஆனால் அவங்க வேதத்தை ஒத்துக்கறலையே பிற வேதத்தை சொல்லி அவங்களுக்கு எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க வேகத்தில் எப்படி சொல்லியிருக்குன்னா ஏற்றுக்கிற மாட்டான் வேதத்தையே ஒத்துக்கிறத வேதத்தை சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது அப்போ அவன் கருத்தை எப்படி தப்புன்னு சொல்கிறது அவன் எப்படி தர்க்கத்தை பயன்படுத்தி ரைட்டுன்னு சொன்னானோ அதே தர்க்கத்தை பயன்படுத்தி நீ சொல்கிறது தப்புன்னு நிரூபிக்க போகிறார் அது முப்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பது வரைக்கும் சொல்கிறார் இங்கே என்ன சொல்கிறாருன்னா அவன் என்ன சொல்கிறான் இவைகள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பு அசத்தாகவே இருந்ததுங்கிறான் அதான் அசத்துனா சூன்யமே இருந்ததுன்னு சொல்கிறான் அவன் இருந்ததுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறான் சூன்யம் இருந்தது இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன தெரியுமா அதுக்கு சத்துன்னு பேர் சூன்யம்னா அசத்துன்னு பேர் அசத்து இருந்தது அசத்து சத்து எப்படி இருக்கு பாருங்க அசத்து சத்து இல்லாதது இருந்தது இல்லாதது இருந்த வார்த்தையை பாருங்களேன் அவன் என்ன சொல்கிறான் இல்லாததுன்னு சொல்கிறான் இல்லாததுக்கு என்ன வார்த்தை சொல்கிறான் இல்லாதது இருந்ததுன்னு ஒரு வார்த்தை அப்படித்தானே சொல்ல வேண்டி இருக்கு தோன்றுவதற்கு இல்லாமல் இருந்தது சூன்யமே இருந்ததுங்கிறான் அப்போ என்ன சொல்கிறார் இந்த இருந்ததுன்னு ஒன்று சொல்றிய சத்துன்னு சொல்கிறியே சூன்யம் அசத்து அது இருந்ததுன்னு ஒரு வார்த்தையை சொல்கிற அப்போ சத்துங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிற இந்த சத்து இந்த இருந்தது என்பது அந்த இல்லாமையுடன் சூன்யத்துடன் சம்பந்தப்பட்டதா சொரூபமாக இருக்கான்னு கேள்வி கேட்குறோம் நீ சொல்கிற இந்த இருந்ததுன்னு ஒரு வார்த்தை சொல்கிற அது சூன்யத்தினுடைய சொரூபமாக அல்லது சம்பந்தப்பட்டதா நீ எதாச்சு இருந்ததுன்னு சொன்னாலும் சரி ச சொருபம் சொன்னாலும் சரி சம்பந்தம்னு சொன்னாலும் சரி அதில் ஒரு தோஷம் வரும் அதை நான் நிரூபிக்கிறேங்கிறார் எப்படின்னா அவர்கள் வழியிலே போய் பார்க்குறாரு விவேகானந்த ஒரு ராஜா ஏற்கனவே உதாரணம்னா சொல்லியிருக்கேன் கடவுள் இருக்கார்னு ஒத்துக்கிறேன் கல்லுலையும் சிலையிலையும் மண்ணிலையும் வழிபடுறத ஒத்துக்கிற மாட்டேங்கிறார் ஒரு இடத்துல ஒரு பேசிக்கிட்டு இருக்கார் ஒரு ராஜா வீட்டில் அந்த ராஜா சொல்கிறாரு ஒத்துக்கிற மாட்டேன்னு சொல்கிறார் இவர் போய் வாதம் பண்ணி நிரூபிக்கணும் எப்படி நிறுவனம் இவர் பேசிக்கிட்டே இருக்கார் ராஜா படம் ஒன்று பெரிய வாலில் மாட்டியிருக்கு அந்த சேவகனை அந்த படத்தை எடுங்கிறார் படத்தை கொண்டு வாங்குறார் அவன் தூக்கிட்டு வர்றான் கீழே வைக்கிறார் இதில் எச்சில துப்புங்கிறார் அவனுக்கு கோவம் வருது ராஜாவுக்கு கோவம் வருது ராஜவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் இங்கே உட்காந்து எதுக்கு நீங்கள் என் படத்தில் துப்ப நீங்கள் இங்கே இருக்குங்க உங்கள் படத்தில் துப்ப ராஜாமலை உன்னை துப்ப சொன்னது பேப்பர் கண்ணாடி ஃப்ரேம்ப்பா அதில் தானே துப்ப சொன்னேங்கிறார் இது வெறும் பேப்பர் தானே கண்ணாடி தானே ஃப்ரேம் தானே அவர் தான் இருக்காரு முன்னாடி இருக்காரு அப்போ அவர் புரியுது எங்கும் நிறைந்த கடவுளை நாம் விக்கிரகத்தில் வழிபடுறோம் நீ ராஜா அந்த உட்காந்து அவரை மாதிரி ஒன்னை கற்பனை பண்ணி வச்சாலும் அதில் மதிப்பு கொடுக்குறே இல்லையா அதுக்கு மதியாதை கொடுக்குறே இல்லையா இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்லி தானே அவ்வளோ செலவச்சிருக்காங்க எல்லாம் அதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லைன்னு சொல்லிட்டு சில அதுக்கு மாலை லட்சக்கணக்கான ரூபாய் செலவழித்து மாலை தயிர் வடையெல்லாம் பிரசாதம் போதும் இல்லாததுக்கு எதுக்கு எவ்வளவு பிரசாதம் இவ்வளவு மேலே சொல்கிறாங்க நிறையா அப்போ இதெல்லாம் எதுக்கு முட்டாள்தனமாக இல்லை இது கல்னு அதுவும் கல் தானே அதுக்கு அதுக்கு போடணும் இந்த கோயிலுக்குள்ளே இருக்கிறதுக்கு கல்லுனால் தெருவில் இருக்கிறது கல் தானே எந்த செலவு வச்சாலும் இல்லாதது தானே இல்லாதக்கிறதுக்கு மாலை போடுறேன் இல்லாததுக்கு அவள் பணம் அவங்க வழியிலே சொல்கிறது புரியுதுங்களா அது மாதிரி அவங்க தர்க்கத்தை சொன்னால் இவர் கேள்வி கேட்குற இந்த ஆர்எஸ்எஸ்காரங்கள அவனு சொல்லுவாங்க இந்த என்ன சொன்னாராம் இந்த கிறிஸ்டின் மற்ற மதத்தில் சொல்லும் பொழுது ஒரு குழந்தைங்கள்ட்ட போய் ஏமாத்துறது உங்கள் விநாயகரை தூக்கி தண்ணியில் போட்டால் மிங்கினோம் எங்கள் சிலுவையை தூக்கி போட்டால் மிதக்கும்னாராம் ஒருத்தர் வந்து வாதம் பண்ணாரான் உடனே இவர் சொன்னாராம் இதை ஜல முடிச்சு அக்னி வச்சு பார்ப்போம்னாராம் அக்னியில் கல்ல போட்டாங்க அப்படியே தான் இருக்கு சிலுவையை போட்டாங்கன்னு அவங்க வழியிலே போய் நிரூபணம் பண்ணுறது அது மாதிரி நிறையா இப்படித்தான் இது மாதிரி இங்கே பண்ணுறார் என்ன சொல்கிறாருன்னா சூன்யம் இருந்ததுங்கிறான் சிருஷ்டிக்கு முன்பு அசத்து தான் இருந்தது இந்த மந்திரத்திலே வருது சாந்தோக்கிய மந்திரத்திலேயே இருத்தல் என்பது நீ சொல்கிற இருந்தது என்பது அந்த இல்லாததுடன் சம்பந்தப்பட்டதா அதனுடைய சொரூபமாக இந்த சம்பந்தம் சொரூபங்கிற வார்த்தையை முதல்ல புரிஞ்சுக்கிறேன் இதுக்கு ஒரு விளக்கம்னு சொல்கிறேன் நீர் இருக்குது இப்போ சட்டியில் வந்து பாத்திரத்தில் நிறையா காய்கறி எல்லாம் போட்டு வேக வச்சிருக்கோம் கொதிச்சிக்கிட்டு இருக்குது அதில் ஒரு காய் எடுத்து ஏதோ ஒரு இடத்துக்கு கையில் போய் சுடுது அப்படிங்கிறோம் இந்த சூடு எப்படிப்பா சுடுதையே தண்ணிக்குள்ளே கொதிக்கிற தண்ணியில் போட்டால் சூடாமல் இருக்குமா தண்ணி எப்படி சூடாச்சு பாத்திரம் சூடாக தண்ணி சூடு பாத்திரம் எப்படி சூடாச்சு கீழே நெருப்பு நெருப்பு எப்படி சூடாச்சுன்னா நெருப்புனாலே சூடு இந்த பாத்திரத்தினுடைய சூடு தண்ணியினுடைய சூடு காயினுடைய சூடு சம்பந்தப்பட்டது நெருப்போட சம்பந்தம் வச்சதுனால வந்தால் சூடாது ஆனால் நெருப்புனுடைய சூட சொரூபம் சூடாக இருந்தால் தான் எனக்கு பேர் நெருப்புன்னு பேர் இது சொரூபம் இது சம்பந்தம் அப்படி இந்த சூன்யத்தோட இந்த இருந்ததுங்கிறது சம்பந்தம் வச்சுக்கிச்சா இல்லை சொரூபமாகவே இருக்கான் ஏதாவது உன்னை சொல்லு அப்படின்னு கேட்குறார் நாம் கேட்குறோம் நீ சம்பந்தம்னு சொன்னாலும் தப்பு சொரூபம்னு சொன்னாலும் தப்பு அப்படி நிரூபிக்க சூரிய வெளிச்சத்தில் ஒரு பொருள் பிரகாசிக்குது அது வந்து சம்பந்தம் இப்போ இங்கே வெளிச்சம் இருக்குன்னா அது வந்து சூரியனுடைய அந்த வெளிச்சம் சம்பந்தம் வச்சுருக்கு சூரிய வெளிச்சம் அது அதனுடைய சுரூபமாகவே இருக்குது சந்திர வெளிச்சம் சம்பந்தம் சூரியனுடைய சம்பந்தத்தினால தெரியுது சூரியனுடைய இது இது சம்பந்தம் அது சொரூபம் அப்படிங்கிறான் உத புரிஞ்சுக்கிறான் சம்பந்தம்னா வந்து போகிறது அப்படி வந்து போதும் அந்த இருந்ததுங்கிறது இல்லை அது எப்பயுமே அது சொரூபமாக இருக்கான் இந்த லைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரெஃப்ளெக்டர்லாம் சில ரோட்டில் வச்சு ஒருத்தர் நாங்கள் இந்த ஃபோர்வே போட்ட சில கிராமத்தில் இருந்து ஒருத்தர் கூட்டுப்பானே காரில் அப்புறம் நடுவில் பூரா அந்த ரெஃப்ளக்டர் லைட் வச்சுருப்பாங்க சைடில் அவர் கேட்குறாரு ரோடு பூரா எப்படி இவ்வளோ லைட்டு போட்டு கரண்ட்டு வச்சாங்கன்னு சொல்லிவிட்டு அது உண்மையாக லைட்டு கிடையாது ஏன்னா பார்த்தா அவ்வளோ லைட் நிறைய அந்த வரிசையாக தெரியும் வேணா புதுசாக ரோடு போட்டு சைடில் எல்லாம் அது சம்பந்தம் இந்த லைட்டினுடைய சம்பந்தம் அங்கே தெரியுது ரெஃப்ளக்டர் அது இந்த லைட்டு ஸ்வரூபம் சூரியனுடைய வெளிச்சம் சொரூபம் சந்தனனுடைய வெளிச்சம் சம்பந்தம் அப்படி இருத்தல் என்பது இருந்ததுங்கிற அந்த இருந்தது என்பது சொரூபமா சம்பந்தமா இரண்டும் முடியாது எதிரெதிரான இல்லாதது இருத்தலுடன் சம்பந்தம் வைக்க முடியுமா இது இல்லை அது இருக்கு ரெண்டு என்னது எதிரெதிரானது சொரூபமும் இருக்க முடியாது சம்பந்தமும் வைக்க முடியாது பனிக்கட்டி என்பது நெருப்புடன் சம்பந்தம் உள்ளதா சொருபமாக பனிக்கட்டி நெருப்பு சம்பந்தம் வைக்க முடியுமா என்ன என்னாகும் இது காலியாக போயிடும் பனிக்கட்டி சொருள நெருப்பு அணைஞ்சு போயிடும் நெருப்பு தன்மோ அதே காலத்தில் இது தன் ரெண்டு சேராது இது குளிர்ச்சியானது அது வந்து சூடானது அப்போ ரெண்டு சம்மந்தமே அங்கே வைக்க முடியாது எதிரெதிரானது பனிக்கட்டி சூடானன்னு எப்படி இருக்கும் நெருப்பு குளிர்ச்சியானு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு இவன் சொல்கிற வார்த்தை நான் ஊமை என்றோ நான் தூங்கி கொண்டிருக்கிறேன் என்ன சொல்ல முடியுமா எப்போயாவது சொல்ல முடியுமா நான் ஊமைன்னு யாராவது சொல்ல முடியுமா வார்த்தையில் நான் ஊமைன்னு சொன்னான் அர்த்தம் அந்த ஊமைங்கிறது பொய்யு அந்த வார்த்தையே தப்பு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் வியாகாத தோஷம் வரும்னு சொல்லி முன்னாடி இந்த அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் பார்த்தோம் முதல் அத்தியாயத்தில் இந்த குணத்தை விளக்கிறதுக்காக அஞ்சு தோஷம் பார்த்தோம் முதல் அத்தியாயம் கேட்டிருந்தா அது ஞாபகப்படுத்துனா புரியும் வியாகாத தோஷம் ஆத்மாசிரிய தோஷம் அஞ்சோன்யத தோஷம் சக்கரக தோஷம் அனவஸ்தா தோஷம்னு பார்த்தோம் வியாகாதம்னா செல்ஃப் கான்ட்ரடாக்ஷன் நான் ஊமை அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் அவன் சொல்லிட்டாலும் என்னாச்சு இல்லை நான் தூங்கி கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னால் தூங்கலின்னு அர்த்தம் தூங்கினேன்னு சொல்லலாம் தூங்க போகிறேன்னு சொல்லலாம் அவன் தூங்குகிறான்னு சொல்ல முடியும் நான் தூங்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தாங்க தூங்கலின்னு அர்த்தம் அங்கே வியாகாத தோஷம் வரும் இப்பவும் தூக்கம் வந்துடும் இந்த வேதாந்தத்துலையும் ரொம்ப தான் செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன் வருங்கிறார் அதனால் இல்லாதது இருத்தல் என்று சொன்னால் அது சம்பந்தமும் வைக்க முடியாது சொருபமும் சொல்ல முடியாது அப்படி சொன்னேன்னா ரெண்டில் எந்த வார்த்தை சொன்னாலும் அது தோஷம் வந்துடும் யாகாத தோஷம் வரும் இந்த சுலோகத்தில் சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா உதாரணத்தோடு நிறுவனம் பண்ணுறார் இந்த ஸ்லோகத்துக்கு அருத்தை பார்த்துடலாம் அதை பிரிச்சோம்னா சூன்யம் ஆசித் இதுக்கு சூன்யம் ஆசித்யம் ஆசித் இருந்தது என்று புருஷே நீ சொல்கின்றாய் சூன்யம் இருந்தது என்று நீ சொல்லுகின்றாய் புருஷே அடுத்த வார்த்தை சூன்யஸ்ய அதாவது சத்யோகம் அடுத்த வார்த்தை சத்யோகம்ன்றிருக்கு ரெண்டாவது வீரில் சூன்யசுன்னு ஒரு வார்த்தை இருக்குது இந்த சத்துங்கிறத எடுத்துக்கிட்டு பிறகு சூன்யசியங்கிறது சத் யோகம் சத்துனா சத்ய என்பது ரெண்டாவது வேற முதல் வார்த்தை சூன்யசிய சூன்யத்தினுடைய இந்த சத்தி என்பது சூன்யத்தினுடைய யோகம் வா யோகம் வா சேர்க்கையா சத் சதாத்மதாம் சத்தி என்பது ஆத்மதாம் சேர்க்கையா அல்லது கீழே அடுத்த வரி நத்து உபயம் வியாகத கடைசி வார்த்தை வியாகாத தோஷம் வருவதனால் அப்படி சொன்னால் சொருபம் சொன்னாலும் சரி அல்லது சம்பந்தம் உடையதுன்னு சொன்னால் ரெண்டு கான்ட்ரடிக்ஷன் ஆகும் வியாகாத தோஷம் வருவதனால் நது தத்யுக்தம் தத் அந்த நது யுக்தம் நத்து யுக்தம்னு சொன்னால் பொருந்தாது எது உபயம் அந்த இரண்டும் பொருந்தாது சேர்க்கைன்னு சொல்லவும் முடியாது சம்பந்தம்னு சொல்ல முடியாது சூன்யம் இருந்தது என்று நீ சொல்கின்றாய் சத்து என்பது சூன்யத்தினுடைய சேர்க்கையா அல்லது சத்து என்பது சூன்யத்தினுடைய சொரூபமா அப்படி நீ சொன்னால் அப்படி சொல்வதால் வியாகாத தோஷம் வருவதால் அந்த இரண்டும் பொருந்தாதுங்கிறார் நீ சேருதுன்னு சேர்ந்ததுன்னு சொல்ல முடியாது சொருபம்னு சொல்ல முடியாது இவன் சத் அசத் இருந்ததுங்கிற அசத்துது இல்லாத இருந்தது அடுத்ததுல விளக்கிறார் முப்படிக்கலாம் நயுக்த தமசா சூரிய நாபிசாசவு தமோமய ுத்தமூரியம் நாசமூம் ஆசீத் இங்கு அதே கருத்தை சத்தும் சூன்யமும் சேரவும் முடியாது சொரூபமாகவும் ஆகாது என்பதற்கு சூரியனையும் இருளையும் உதாரணம் சொல்றார் சூரியன் என்றும் இருளுடன் சேரவே சேராது இருளோட சம்பந்தம் வைக்கவும் முடியாது இருள் மயமாகவும் ஆகவே ஆகாது சூரியன் இருள் சொரூபம் சொல்ல முடியுமா இருளோட சம்மந்தம் வைக்க முடியுமா அந்த சூரிய உதாரணத்தை சொல்கிறார் இப்போ நான் கடியாரம் கட்டியிருக்கேன் கையோட சம்மந்தம் வச்சிருக்கேன் நான் ட்ரெஸ் போட்டிருக்கேன் உடம்போட சம்மந்த வச்சுருக்கேன் அது மாதிரி இருளோட சூரியன் சம்மந்தம் வைக்கணும்னு வைக்காது நான் உடம்பு இந்த உடம்பு வந்து உடம்போட எல்லாம் நான் சம்மந்தம் வச்சுருக்கேன் இந்த உடம்பு ஆத்மாவோட சம்மந்தம் வைக்கணும் உங்களையும் சம்மந்த வைக்க முடியாது அது அதனுடைய சொரு ஆத்மாவினுடைய ஸ்வரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபம் நம்ம கண்ணுனால் வெளிச்சத்தை பார்க்குறோம் பார்க்குறோமா இல்லையா பார்க்குறோம் இருளை பார்க்குறோமா இல்லையா இருளையும் பார்க்குறோம் வெளிச்சத்தையும் பார்க்குறோம் இருளையும் பார்க்குறோம் சூரியன் என்னைக்காவது இருளை பார்க்க முடியுமா சூரியனால் இருளை என்னைக்காவது பார்க்க முடியுமா அதனால் வேதாந்தத்தில் சொல்லப்படும் சூரியனை விட கண் பெருசாக சக்தி உள்ள ஏன்னா இருளை அது பார்க்குத சூரியனால் இருளை அறிய முடியாது கண்ணுனால் இருளையும் அறிய முடியும் ஒளியையும் அறிய முடியும்பாங்க ரெண்டும் சேராது இருளும் ஒளியும் சேரவே சேராது இருத்தலும் இல்லாததும் சேராது ஒரு வீட்டில் அந்த காலத்தில் இருந்த பெட்மாஸ் லைட் பார்த்துருக்கீங்களா ஒரு பெட்மாஸ் லைட் வைப்பாங்க தூக்கி அந்த காலத்தில் அப்படியே தூக்கிட்டு போய் அப்போல்லாம் அந்த லைட்டு இதெல்லாம் கிடையாது எங்கேயோ இருட்டாக இருந்தால் ஒன்று போய் ஒரு முதலாளி என்ன பண்ணியிருக்கிறாரு அந்த தோட்டத்தில் சில இடங்கள் லைட்ருக்கு சில லைட்டில் இந்த பெட்மாஸ் லைட்டை கொண்டு போய் எங்கே இருட்டுருக்கோ அங்கே வான்னு சொல்லி விட்டாரோம் அந்த வேலைக்காரங்கள்கிட்ட இவன் என்ன பண்ணியிருக்கேன் தலையில் தூக்கிட்டு போகிறா சுற்றிருக்கான் சுற்றிட்டு திருப்பி என்னடா வந்துட்டேன் ஒரு இடத்துல இருட்டு இல்லை சாமி நான் எங்கேயும் வைக்கிறதுன்னு நான் அந்த லைட்டை தூக்கிட்டு போட எங்கே இருட்டுருக்கோம் போகிற இடமெல்லாம் வெளிச்சா வந்துடுவேன் லைட்டை தூக்கிட்டு சுற்றிட்டு எல்லாடையும் சுற்றி பார்த்துட்டேன் ஒரு இடத்துல கூட இருட்டு ஏன்னா எங்கே லைட் இருக்கோ அங்கே இருள் இருக்காது இருளும் ஒளியும் சேராது இருத்தலம் இல்லாததும் சேராது நீ அசத்து தான் இருந்ததுங்கிற வார்த்தை சொல்கிறே தப்பாங்க கான்ட்ராவர்சி வரும் அதுக்கு சூரியனையும் இருளையும் உதாரணமாக சொல்கிறார் எளியும் பூனையும் ஒரு பெட்டியில் வச்சா கொஞ்ச நேரத்தில் ஒன்றும் இருக்காது ரெண்டு விரோதத்தன்மை உடையவர்கள் சேர முடியாது அப்படிங்கிறார் அப்படி சேர்ந்தால் வியாகாத தோஷம் வரும் நெருப்பையும் பனிக்கட்டி ஒன்றா வச்சிங்கன்னா ஒன்று பனிக்கட்டி உரிகிற நெருப்பு அதிகமாக இருந்தால் இல்லாட்டி பனிக்கட்டி அதிகமாக தான் நெருப்பு அணிஞ்சு போகும் சேரவே சேராது இந்த சினிமா படத்தில் பார்த்தனா எம்ஜிஆர் நம்பியார் சொல்லுவாங்க அந்த காலத்தில் நம்பியார்னாலே வில்லன் தான் எம்ஜிஆர்னாலே ஹீரோ தான் நம்பியார் பிடிக்காது சில பேர் இந்த ரெண்டு பேர் சண்டை போட்டு ஒன்று சேர்ந்து வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எம்ஜிஆர் நம்பியார் ஒன்று சேர்ந்துட்டாங்க என் ஒரு உதாரணமே சொல்லுவாங்க ஏன்னால் சேர முடியும் ஒரு சினிமாவை பார்த்துட்டு கூட அந்த எதிரி எதிரி சேராதுங்கிறதுக்கு ஒரு சொல்கிறது உண்மையிலே அப்படி இல்லை சினிமாவில் அப்படி ஒரு மோகம் அந்த காலத்தில் அதில் என்ன சொல்கிறாருன்னா சம்பந்தமே வைக்க முடியாது இருள் வந்து சூரியனை சம்பந்தமே வைக்கப்படும் சொருபம் அப்படி ஆக முடியும் சூரியன் சொருபம்னு சொல்ல முடியும் இருள் வந்து சூரியனை கண்ட இருக்கவே இருக்காது சம்பந்தமே வைக்க முடியாது பிறகு இருள் சூரியனை சொருபம்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இதுக்கு பேர் கைமுதிக நாயம்னு பேர் சம்பந்தம் வைக்க முடியாததை போய் சொருபம் சொல்ல முடியுமா இல்லாதது இருத்தலோட சம்மந்தம் வைக்க முடியாது நீ சொருபம்னு சொல்ல முடியாது சம்பந்தம்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பாரு எந்த ஒரு வார்த்தை சுலனும் இருக்கிறதுங்கிற சொல்ல வேண்டியது இருக்குது அப்போ காண்ட அவசியம் வந்துருந்தாங்க அப்போ சூன்யவாதம் இல்லை என்பதே அங்கு அடிபட்டு போய்விடுகிறது இதே அந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் சூரிய உதாரணம் அதே கருத்தை சூரிய உதாரணத்தை சொல் சொல்கிறாரு முப்பத்தி மூணாவது ஸ்லோகத்தில் ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம் சூரியக எங்கே இருக்குது சூரியக முதல் வார்த்தை ந யுக்தக தமசா சூரிய சூரியக சூரியன் தமசா அதுக்கு முதல் வார்த்தை தமசான இருளுடன் தமசனை இருள்ன்னு அர்த்தம் இருளுடன் ந யுக்தக சேராது சூரியன் இருளுடன் சேராது ந யுக்தக தமச சூரியக தமசா சூரியக சூரியன் இருளுடன் சேராது ந அபிச்ச நபிச்ச அசௌ தமோமயக இதில் அபீச்ச அபீச்சன மேலும் இந்த அசௌ சா சாசவ் இருக்காது பிரிச்சோம்னா ச அசௌ அசௌவ்னா இந்த சூரியன் இந்த சூரியன் நமோ தமோமயக அந்த முதல்ல இருக்கக்கூடிய நாபிங்கிறக்க நாவை சேர்த்துக்க ந தமோமயக ந தமோமயகன்னா இருள்மயம் ஆகாது மேலும் இந்த சூரியன் இருள்மயம் ஆகாது நயயுக்தக தமசா சூரியோ அப்படின்னா சூரியன் இருளுடன் சேராது நாபி சாசௌ தமோமயகன்னா மேலும் சூரியன் இருள்மயமாகாது ரெண்டாவது வரி சத் சூன்யோ சத் சூன்ய யோகோ தத் சூன்ய இந்த சத்திற்கும் சூன்யத்திற்கும் அதை பிரிக்கும்போது சத்து சூன்ய யோகோ அப்படின்னா இந்த சூன்யத்திற்கும் விரோதிவாத் விரோதம் இருக்கின்ற காரணத்தினால் எப்படி இருளுக்கும் வெளிச்சத்துக்கு விரோதம் இருக்கோ அப்படி இந்த சத்துக்கும் அசத்துக்கும் விரோதமாக இருக்கிற காரணத்தினால் சூன்யம் ஆசீத் சூன்யம் இருந்தது என்று கதம் எப்படி சொல்லுவாய் சூன்யம்னா இல்லாதது சத்துனால் இருக்கிறது இல்லாதது இருந்தது என்று நீ எப்படி சொல்ல முடியும் இல்லாதது இருப்பது என்பது ரெண்டுக்கும் விரோதத்தன்மை உடையது எப்படி சொல்ல முடியும் இருந்தது என்பதும் இல்லாதது என்பதும் ஒன்றுக்கொன்று விரோதம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லு இல்லைன்னு சொல் ஒரு இதில் கே பார்த்துருக்கீங்களா ஒருத்தன் கேட்பேன் சரியானு கேட்பான் இப்படி இப்படிம்மா இப்படி இப்படிம்மா ஒன்று இப்படி தலையாட்டு ஒன்று இப்படி தலையாட்டுமா இரண்டு ஆட்டம் என்ன அர்த்தம் ஒன்று இப்படி ஆட்டு இல்லை இப்படி ஆட்டு இப்படி இப்படின்னு என்ன அர்த்தம் ஒன்று இருக்குன்னு சொல்லு இல்லைன்னு சொல்லு இல்லாதது இருந்ததுன்னா அது கான்ட்ராவர்சி ஆகுதா இல்லையா அதை தர்க்க வழியே சொல்கிற சொல்ல நீ சொல்லாம் தப்பு அப்படிங்கிறார் அது மாதிரி சூரியன் இருள் இரண்டும் ஒன்றுக்கொன்று சேரவே சேராது ஆகவே இந்த சூன்யம் இருந்தது என்பது சொல்வது தோஷம் வரும் அது தப்பு அப்படின்னு சொல்லி இங்கே அடுத்து ஒவ்வொரு சுலோகத்திலே சொல்ல அடுத்து அவன் நம்மளை கேள்வி கேட்பான் நான் உடனே கேள்வி கேட்கிறேன்னு கேள்வி கேட்பான் அதுவும் கரெக்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா நம்மளை மடக்கிறது மாதிரி அதை வச்சே இவர் திருப்பி மடக்கிடுவார் அப்படி கொண்டு போய் இந்த கருத்து தப்பு இதெல்லாம் பொதுவாக பார்த்தா அந்த நாஸ்திரியவாதம் தப்புங்கிற கருத்து மாதிரி வரும் இதெல்லாம் ஏன்னா அந்த காலத்தில் அவ்வளவு மதங்கள் அவ்வளவு பிரிவுகள் உண்மையிலேயே கடைசியாக நிற்கிறது அத்வைத சம்பிரதாயம் தான் மற்றது சொல்ல மேலே வர்றதுக்கு படிப்படியாக வர்றதுக்கு பயன்படும் ஆனால் இறுதி வந்து இந்த அத்வைத தத்துவம் இந்த அஸ்பர்ச யோகங்கிற தத்துவம் இறுதியாக அதுக்கு மேலே உங்களுக்கு கேள்வியாக கேட்க முடியாது அது பல கேள்வி கேட்கலாம் இதுக்கு மேலே அங்கே கொஷினே நின்று போயிடும் புத்தியிலே அரிப்பு போயிடும் அதை நிறுவனம் பண்ணுறதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு அடுத்து முப்பத்தி நாலாவது சுலோகத்தை அடுத்த